மூன்று அவர்கள் கூறியதாவது நான் பாலை தவிர வேறு உணவு சாப்பிடாத எனது சிறிய ஆண் குழந்தையை நபிசல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடம் கொண்டு வந்தேன் நபிசலாஹூ அலிஹு வசல்லம் அவர்கள் அக்குழந்தையை தமது மடியில் உட்கார வைத்தார்கள் அப்போது அக்குழந்தை நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களின் ஆடையில் சிறுநீர் கழித்து விட்டது உடனே தண்ணீர் வர சொல்லி பட்ட இடத்தில் தெளித்தார்கள் அதை கழுவவில்லை